வணக்கம் பதினொன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் பொதிரிவு குவியலுக்காக நாணுங்கள் அணு நேற்றைய கேள்வி கணப்பதில்கள் இதோ ஒன்று மின் பகிர்மான சட்டத்தின்படி தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மின்சார வாரியம் அமைக்கப்பட்டது இரண்டு இந்திய இஸ்ரேல் கூட்டு வேளாண்மை திட்டத்தின் கீழ் மலர் வளர்ப்பு மையம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது மூன்று உலக சுகாதார நிறுவனத்தின் புதிய துணை பொது இயக்குநராக டைரக்டர் ஜெனரல் நியமிக்கப்பட்டவர் சௌமியா சுவாமிநாதன் இனி இன்றுக்கான கேள்விகள் இதோ ஒன்று டிஆர் ஒய்எஸ்இஎம் என்பதன் விரிவாக்கம் என்ன இரண்டு மக்கள் தொகை வளர்ச்சி இந்தியாவில் எந்த ஒரு வருடத்தை இயர் ஆக்ஸ்மால் டிவைட் என்று அழைக்கிறோம் மூன்று இந்தியாவில் ஜெண்டர் பார்க் என்னும் பாலின சமத்துவ பூங்கா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இதற்கான பதில்களை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்